ேவரினும் தீதை விளைகினும் நான் ஐவது ஒன்றேயுமில்லை உனக்கே பரம் எனக்கு உள்ளையல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டே அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே